அலகிசல்ல அவர்களிடம் சொன்ன போது அவர்கள் முன் கைகளும் முகமும் போதுமானதாக இருந்தது என அம்மா ரவி அல்லாஹூன் உமர் ரவி அல்லாஹூன் அவர்களிடம் கூறினார்கள் என